வணக்கம் ஜூன் பத்து ரெண்டாயிரத்தி இருபது நற்றனின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலுமையிலு நேற்றைய கேள்விகளுக்கான ஒன்று உலகில் மோட்டார் வாகனங்களின் உற்பத்தியில் புகழ்பெற்ற இடம் ஏழாம் ஆண்டு இந்திய கப்பல் படைக்காக அமெரிக்காவிடமிருந்து வாங்கப்பட்ட விமானம் தாங்கி கப்பலின் பெயர் ஐ ஜலஸ்வா மூன்று ராஜஸ்தான் பாலைவனத்தில் விளையாத பயிர் வாழை இனி இன்றைய கேள்விகள் ஒன்று மகாத்மா காந்தியின் பிறந்த தினத்தை எந்த நாடு தேசிய நாளாக அறிவித்துள்ளது 2. இந்தியாவில் தேசிய சிறு தொழில் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எது 3. மிக பெரிய மைதானம் தேவைப்படும் விளையாட்டு எது மீண்டும் சந்திப்போம் நன்றி